வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பத்தாம் தேதி இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சிவகங்கையின் சின்னமருது ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை உதறி சுதேசி மன்னர்களின் கீழ் ஜம்புதீவின் மக்கள் வாழ வேண்டும் என்ற தனது சுதந்திர பிரகடனத்தை திருச்சியில் வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான முதலாவது படகு போட்டி நதியில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இருபத்தி எட்டு ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆங்கிலேய குடியேறிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு நியூசிலாந்தில் டரவேரா மலை தீக்கியதில் 153 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நார்வே ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலிய படைகள் நாட்டை விடுவிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் அம்பாறையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஏழாம் ஆண்டு இஸ்ரேலும் சிரியாவும் போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு வந்ததில் ஆறு நாள் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் சேர்ந்த முப்பத்தி ஓரு மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான விடுதலை புலிகளின் இரண்டாம் கட்ட ஈழப்போர் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொசோவோவில் இருந்து செர்பிய படையினர் விலக எடுத்துக்கொண்ட முடிவை அடுத்து நேட்டோ தனது தாக்குதல்களை நிறுத்தியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாசாவின் ஸ்பிரிட் ரோவர் எனும் கருவி செவ்வாய்க்கோலை ஆராய்வதற்காக விண்ணுக்கு செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வே தில்லை நாயகம் தமிழக நூலகத்துறையின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நந்தமூரி பாலகிருஷ்ணா இந்திய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாபி ஜின்டல் அமெரிக்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு எரிக் குபசந்த இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டேவிட் மில்லர் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் கிமு முன்னூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பேரரசர் அலெக்சாண்டர் மேக்கடோனியா மன்னர் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு லூயிஸ் டி கமோஸ் போர்ச்சுகீஸ் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆண்டு ஆண்ட்ரே மேரி ஆம்பியர் பிரெஞ்சு இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்பென்சர் ட்ரேசி அமெரிக்க நடிகர் இரண்டாயிரமாவது ஆண்டு பிரைன் ஸ்டேபிள்ஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி ஆண்டு ரே சார்டஸ் அமெரிக்க நடிகர் மற்றும் இசைக்கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் போர்ச்சுக்கல் தேசிய தினம் என்று